அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாக அலிக வசல்லம் அவர்கள் சுபுக தொழுகையை தொழுதால் சூரியன் தெளிவாக உதயமாகும் வரை அந்த இடத்திலேயே சம்மணமிட்டு அமர்ந்திருப்பார்கள் அபுதா நான்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம்